அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒலு செய்து கொண்டால் ஒருவர் குளித்தால் அது மிக சிறந்ததாகும் என்று நபி சல்லு அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது ஏழு